அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்பொழுது நாம் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற அதிகாரத்தை பார்க்கலாம் வாழ்க்கை துணை நலம் என்பதாவது ஒரு ஆண்மகன் முதலில் இல்வாழ்க்கை என்றால் என்ன இல்வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அதனுடைய அருமை பெருமைகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு இல்வாழ்க்கையில் நுழைய வேண்டும் இல்வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய மனைவியினுடைய நன்மை வடிவேலு செட்டியார்ங்கிற உரையாசிரியர் சொல்லுகிறார் இம்மையில் சுகத்தையும் மறுமையில் சாஸ்வதமான புண்ணிய லோக்கத்தையும் எவன் அடைய விரும்புகிறானோ அவன் கிரகஸ்தாசிரமத்தை அதாவது இல்வாழ்க்கையை முயற்சியோடு காப்பாற்றல் வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பது மனு தர்மசாஸ்திரம் என்று மேற்கோள் காட்டுகிறார் மூணாவது அத்தியாயத்திலே எழுபத்தி ஸ்லோகம் மனுஸ்மிருதியிலே இவ்வாறு சொல்லியிருக்கிறது சா சந்தாரிய பிரயத்னேனா சுகம் சேஹேட்சதாத்தியந்தம் யோதாரியோ துர்பலேந்திரியை இதந்த ஸ்லோகம் அதாவது அழியாத ஸ்வர்க்க வாழ்க்கையை விடும்புகின்றவன் குடும்ப வாழ்க்கை முயற்சியோடு பாதுகாக்க வேண்டும்னர் சந்தாரிய பிரயத்தனேன அக்ஷயம் ஸ்வர்கம் இச்சதா அழியாத சிறந்த மேலான வாழ்க்கையை விரும்புகின்றவன் முயற்சியோடு குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இக சுகம் இச்சதா அத்தியந்தம் சுக இச்சதா இங்கு நல்ல சுகத்தை விரும்புகின்றவன் அவ்வாறு முயற்சிக்க வேண்டும் நின்று சொல்கிறார் அதாவது வாழ்க்கையின் பிற்காலத்திலே அல்லது இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவது இங்கேயும் நல்ல ஒரு ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் இல்லற வாழ்க்கையை முயற்சியோடு நடத்த வேண்டும் யஹா துர்பல இந்திரியைஹி அதார்யா அதாவது இதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறார் இந்த புலன்களெல்லாம் பொறிகளெல்லாம் வலிமை மிக்கது துர்பல இந்திரியை அதாவது இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாதவனுக்குங்கிற யஹா துர்பலேந்திரியைஹி அதார்யா துர்பலமான இந்திரியங்களை தாங்க முடியாமல் இருக்கிறானோ அவனுக்குங்கிறார் ஆக இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிற சக்தி இருந்தால் இது வேறு விஷயங்கிற அர்த்தம் அங்கே மறைந்திருக்கிறது ஆஹா யகா துர்பல இந்திரியைகி அதாரியாக எவன் ஒருவன் அதாவது கட்டுப்படுத்த முடியாத இந்திரியங்களை உடையவனாக இருக்கிறானோ அவன் இந்த உலக வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதன் பொருட்டும் வாழ்க்கையின் மறுபிறவியாக இருக்கட்டும் வாழ்க்கையின் பிற்காலமாக இருக்கட்டும் அப்பொழுதும் இன்பமாக இருக்க விரும்புவானே ஆனால் அவன் குடும்ப வாழ்க்கையை முயற்சி செய்து கடைப்பிடிக்க வேண்டும் அந்த குடும்ப வாழ்க்கை தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதுதான் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய பொருள் நாம் முகவரியாக சில விஷயங்களை பார்க்கலாம் திருவள்ளுவர் கணவனுக்குரிய இலக்கணங்களை கூறினார் கணவன் நன்கு கற்றிருக்க வேண்டும் பெரியவர்களிடம் கேட்டு நன்கு வளர்ந்திருக்க வேண்டும் பழகி இருக்க வேண்டும் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான் இது பிறகு அற வழியில் வேண்டும் அந்த பொருட்களை எல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து வழங்க வேண்டும் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் அப்படின்னு பார்த்தோம் குரலில் மனைவியிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும் அறத்தை ஒருபொழுதும் விடக்கூடாது அப்படிப்பட்ட இல்லறத்தான் துறவியை காட்டிலும் உயர்ந்தவனாகச் சொல்லப்படுகிறான் மண்ணுலகத்தில் வாழ்கின்ற தேவன் என்ற கருத்து இல்வாழ்க்கை அதிகாரத்திலே நன்றாக கடைசியாக உணர்த்தப்பட்டது இல்லற வாழ்வின் மேன்மையை கூறிய திருவள்ளுவெருமான் அடுத்து பெண்ணின் பெருமையை அடுத்து பெண்ணின் பெருமையை உபதேசிக்கிறார் வாழ்க்கை துணைநலம் என்ற தலைப்பில் மனைவிக்குரிய பெரிய இலக்கணங்களெல்லாம் நன்கு உபதேசித்து அருள்கிறார் வாழ்க்கை துணை நலம் என்றால் என்ன கூட இருந்து நன்மை புரிபவள் என்பதுதான் அதனுடைய பொருள் இல்லறம் என்பது கணவன் மனைவி இரண்டு பேரும் இணைந்து வாழ்வது அது உயிரோட்டமுள்ளதாக இருக்க வேண்டும் ஒருவனுடைய உயிர் வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் உரிமையான உறுதி துணையாய் மறுவீருக்கும் அருமை தெரிய வாழ்க்கை துணை நலம் என்றார் என்கிறார் ஜெகவீர பாண்டியனார் என்கின்ற உரையாசிரியர் இனி இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை பிறகு சிந்திப்பதற்கு முயற்சி செய்வோம் இந்தளவிலே இந்த வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திற்கான முகவுரையை நிறைவு செய்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு